श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला शंकरो देवस्थ वंदे कुंजराननम या देवी नित्यं नि विबुर्वेदपारगैसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणा मूर्ति सुदेशेन्द्र दैपा सूत्रकृत मुनींद्र ஸ்ரீங்கரம் பதீந்திர மேஷி கிமா வித்தியை தவிரூதம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமத் குத்தனஸ்மே மாதே மேவெச்சா மேவிரவிணம் யமே மேவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபரனோவீ ஸ்ரீஹரிம் பரமானம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வரோகம் நாற்பதாவது அய ஆத்மா புருஷ ஈஸ்வர சர்வாத்மா சர்வச்சீத்தோகம் ஏம் தேகத்வைய ஆத்மா ஆத்மாநாத்மவிவேகத்தை நிறைவு செய்ய போகிறார் ஆகையினால் என்ன சொல்கிறார் ஏவம் தேகத்வையாத் அந்நியா ஸ்தூல சூக்மசரீராத்து அந்நியா ஸ்தூல சூக்ம சரீரத்துக்கு வேறான இந்த வேறானங்கிறதுலாம் நிறைய இது இருக்குது நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் வேறானன்னா அதோடு அதற்கு அப்பாற்பட்ட தேகா சொல்லப்பட்டது அப்பாற்பட்டனா என்ன ஆகிடும் அது இடத்தால் வரையறுக்கப்பட்ட மாதிரி ஆகிடும் ஆகையினால் என்ன புரிஞ்சுக்கணும் அதோட ஒட்டாத ஒட்ட அந்நியன் சதீதத்துவம் அசங்கத்துவம் அந்யத்வம் அசங்கத்துவம் வேறானது ஏவம் தேகத்வையாது அந்நியா ஆத்மா அந்த ஆத்மா தான் புருஷன் புருஷா புருஷன்கிறத பற்றி நிறைய லக்ஷணம்லாம் படிச்சுட்டோம் அது ஜீவனான் கேட்டால் இல்லை ஈஸ்வரா பகவத்கீதையில் பதிமூணா அத்தியாயத்தில் இருக்குது உபதிரஷ்டா அனுமந்தா சர்த்தா போக மகேஸ்வரா பரமாத்மேதி சாப்பியுக்தா தேகேஸ்மின் புருஷ்பர இந்த தேகத்தில் அந்த புருஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரா பரமாத்மா இது சபியுக்தா ஆக ஈஸ்வரனாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆத்மா ஈஸ்வரன் அப்புறின்னா ஜீவாத்மா பரமாத்மா வேறயா நான் சர்வாத்மா அனைத்திற்கும் ஒரே ஆத்மா தான் சர்வசிய ஆத்மா சர்வாத்மா ஆக இது ஜீவன் இல்லை ஈஸ்வரன் அது மாத்திரமில்லை சர்வாத்மா அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கிறது இதை நம்ம பார்த்தோம் இல்லையா அகம் சப்தேன விக்கியாத்துங்கிற ஸ்லோகத்தில் பார்த்தோம் நம்ம எல்லார் இடத்துலேயும் நான்கிற சப்தம் சப்தத்துக்கு பொருள் ஒன்று தான்னு அதை ஞாபகம் வச்சுக்கணும் நாம ஆக சர்வாத்மா சர்வாத்மா சொன்னால் அனைத்திற்கும் ஆத்மாவாக சர்வரூப சர்வாத்மா சர்வரூப அனைத்து வடிவமாகவும் இருக்கிறார் சர்வாத்மாவாகவும் இருக்கிறார் சர்வரூபமாகவும் இருக்கிறார் எல்லா ரூபங்களும் அவர் தான் அவர் அவருக்கு அந்நியமாக ஒரு வஸ்துவும் கிடையாதுங்கிறதுனால சர்வரூபகா அப்படின்னா எல்லா ரூபமாக இருக்கார்னா எல்லா விகாரங்களும் வந்துருமே அப்படின்னா சர்வா தீத்தஹா சர்வாத்மா சர்வரூபா சர்வா தீதா சர்வ அத்தீதர்த்தம் சர்வரூபேஷு அசங்கா இல்லை கீதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வூத்தா நச்சாஹம் தேவஸ்திதா நஸ்தானி பூத்தானி பசியமே யோகமீஸ்வரம் அந்த கீதையில் இருக்கிற ஒன்பதாவது அத்தியாய ஸ்லோகம் இது ஒன்பதாத்யாயத்தில் நாலோ அஞ்சோ ஞாபகமில்லை அந்த ஸ்லோகம் இது அங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் இந்த உலகம் அனைத்தும் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்ய்த மூர்த்தினா வடிவமற்ற என்னால் வடிவமற்ற என்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது மத்ஸ்தானி சர்வபூதானி அனைத்து சரீரங்களும் என்னை சார்ந்தே இருக்கின்றன நச்சாஹம் தே ஸ்வஸ்தா அவைகளில் நான் இல்லை என்னை சார்ந்து அவைகள் இருக்கின்றன அவைகளில் நான் இல்லை நச்சமஸ்தானி பூதானி உண்மையில் எந்த சரீரங்களும் இல்லை பசியமே யோக மஹைஸ்வரம் என்னுடைய யோக மகிமையை பார் இந்த கனவு தான் உதாரணம் என்னை சார்ந்துதான் கனவு தோன்றுகிறது நான் தான் கனவு முழுக்க வியாபிச்சிருக்கேன் என்னை சார்ந்து அவைகள் இருக்கின்றன ஆனால் அவைகள் நான் அல்ல அது மாத்திரமல்ல உண்மையில் அவைகள் இல்லவே இல்லை இது இந்த உறக்கத்தினுடைய மகிமை அவித்யா மாயா மகிமா அது மாதிரி இந்த பலங்கிறது நம்ம அனுபவம் அல்ல ஒரு கற்பனை தான் நம்ம வேறுங்கிற அந்த அனுபவத்தை சாஸ்திரம் நன்றாகவே நிஷேதம் நீக்குகிறது சர்வா சர்வா தீத்தகன்னா அது எங்களுடைய அது தெரிஞ்சுக்கிறது அகம் நான் தான் அது சர்வாத்மா சர்வரூப சர்வா தீத்தகா அகம் நான்கிற சொல்லுக்கு பொருளாக இருப்பது சர்வாத்மாதான் சர்வரூபம் தான் அதில் தான் எல்லா ரூபங்களும் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிற பொருள்களில் ஒட்டாமல் இருக்கிறது அகம் அகம்னு சொன்னால் நான் சரி அகம்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னா அது வந்து அகங்காரம்னா அது மாறுமே விற்த்தி அகங்காரத்ங்கிறத விரத்தியாக சொல்கிறோம் இல்லை அவ்வயாங்கிறார் அவ்வய அகங்காரா அகங்கார சாட்சின்னு அர்த்தம் அகங்கார சாட்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா எப்போவுமே ரெண்டு நான் இருக்குது ஒரு நான் பொய் நான் இன்னொரு நான் உண்மை நான் பொய் நான் தான் அகங்காரம் உண்மை நான் அகங்காரசாட்சி அஹ அஹங்கார சாட்சி அவ்வயா அவ்வயாங்கிறது அடிக்கடி வந்திருக்கு மாறாதவன் நிர்வீக்காரமானவன்கிற அர்த்தம் ஏவம் தேகத்வயாத ஆத்மா புருஷா ஈஸ்வர ஏஹ ஆமா அதுதான் புருஷன் அதுதான் ஈஸ்வரன் அது சர்வாத்மா சர்வ சர்விஷம் சர்வதி சர்வீத்திரப்புரு அவிய நர் சரி இனிமே என்ன பண்ணப் போகிறார் இதுவரைக்கும் இதுவரைக்கும் பேசப்பட்டது பதினேழாவது ஸ்லோகம் நீங்கள் முதல்ல இருந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல இருந்து முதல் ஸ்லோகத்தில் இருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் முக உரை பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் விசாரம் வேத ஆத்ம விசாரம் ஆத்மஜீவ இல்லை என்ன சொல்லணும் ஜீ ஜகத் ஈஸ்வர விசாரம் ஜீவ ஜெகத் ஈஸ்வர விசாரம் சுருக்கமாக சொல்லப்பட்டது அப்புறம் பதினேழாவது ஸ்லோகத்தில் இருந்து இப்போ படிச்ச இந்த தேகத்வயா தன்யகா வரைக்கும் ஆத்மானாத்ம விவேகா ஆத்ம அநாத்ம விவேகா சரி ஆத்மா அநாத்மா விவேக இப்போ என்ன சொல்ல போகிறார் இந்த அனாத்மா மித்யான்னு சொல்ல போகிறார் அநாத்மா மித்யா மித்யான்னா என்ன அர்த்தம் இந்த அரிய அனாத்மான்னு சொன்னால் அனாத்மா பலன்னு படிச்சுட்டோம் ஆத்மா ஒன்று அனாத்மா பல இந்த பலன்னு சொன்னால் ஒன்று இருக்குது பல ஏக்கம் இருக்கு அனேக்கம் இருக்குது இது துவைதந்தான் சித்திக்கும் அதாவது ஆத்மா இருக்குது அனாத்மா இருக்குது ஆக நான் ரெண்டு நான் இருக்குது அப்படின்னா ஒரு நான் பொய் நான்னு சொல்லலை இப்போ தான் பாடத்தில் சொல்லியிருக்கோம் இப்போ தான் சொல்ல போகிறார் இந்த ஒரு நான் உண்மையான நான் பொய்யான் நான் உடல் நான் உணர்வு நான் உடல் நான் உணர்வு நான் ரெண்டு நான் இருக்கு உடலையும் உள்ளத்தையும் உணர்கிற உணர்வாகிய நான் உடல் வேறு உள்ளம் வேறு உணர்வு வேறு அப்படிங்குறோம் அப்போ வேறுன்னு சொன்னால் ரெண்டு இருக்கே உடல் வேறு உள்ளம் வேறு உணர்வு வேறு அப்படின்னு வேறு வேறுங்கிறது இதெல்லாம் இருக்கே அதாவது ஒன்றுக்கு மேலே போயாச்சுனாலே துவை அத்வைத்தம் போச்சு ஆகையினால அத்வைத்த சித்திக்காக அத்வைத்த சித்தாந்தம் பண்ணுறதுக்காக இப்போ என்ன சொல்ல அந்த ஆத்ம அநாத்ம பேதங்கிறது உண்மை கிடையாது உடல் வேற உள்ளம் வேற உணர்வு வேறன்னு சொன்னோம் அந்த உள்ளமும் உடலும் மாயக்கற்பனை உடலும் உள்ளமும் மாயக்கற்பனை அறியாமை தோற்றம் உணர்வே உண்மை அப்படின்னு நிரூபிக்க போகிறார் அதுக்கான ஸ்லோகங்கள்லாம் ஆரம்பிக்கிறது படிக்கலாம் இத்தியாத்ம தேகபாகேன திருஷாத்மேனோ தக்காண तुष अर्थता आत्मेह भागन न भेदेन नर्थ विभागें इति आत्देह विभागें क्षेत्र क्षेत्र विभाग योग अभी विभागें पाठ पढ़ी प्रिचर ஏன்னா நமக்கு நம்ம அனுபவத்திலிருந்து தான் தத்துவத்துக்கு போகணும் ஆகையினாலும் நம்ம அனுபவத்தை வைத்துக்கொண்டு பேசினா இருப்போம் அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் என்ன தெரிகிறது உணர்வு வேறு உள்ளம் வேறு உடல் வேறுங்கிறது தெரிகிறது நான் இன்னும் சிலதெல்லாம் சொல்லலை அதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் உணர்வு வேறு உயிர்களுக்கு உயிரான இறைவன் வேற உயிர்கள் வேறு உள்ளங்கள் வேறு உடல்கள் வேறு உலகங்கள் வேறு அதில் இருக்கிற நமக்கு இருக்கிற உறவுகள் வேறு இப்படி ஏகப்பட்ட வேற்றுமை எல்லாம் உணர்வுக்கு அந்நியமாக இருப்பது போல நம்ம பிரிச்சிருக்கோம் இப்போ உணர்வு வேறு இறைவன் வேறு இறைவன்னா ஞாபகம் வச்சுக்கணும் சகுண பிரம்மன் சகுண பிரம்மன் இந்த ஈஸ்வரன் சொல்கிறோமே சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா அறிஞ்சவன் அந்த கடவுள் அப்புறம் உயிர் ஜீவன் அல்பக்யன் அல்பசக்திமான் மட்டமான ஜீவன் உயர்ந்த கடவுள் ஆக மட்டமான ஜீவனும் உயர்ந்த கடவுளும் உணர்வுக்கு அந்நியமாக இல்லை உணர்வு வேறு இறைவன் வேறு உயிர்கள் வேறு உள்ளங்கள் வேறு இப்படிலாம் பகுத்தறிஞ்சிருக்கோம் விபாகேன இதி இத்தின இவ்வாறு ஆத்ம தேக பாகேன ஆத்மா தேக விபாகேன ஆத்மா வேறு உடல் வேறு என்று பகுத்தறிந்ததால் பகுத்தறிந்ததால் அது மாத்திரம் இல்லை என்னாச்சுன்னா ரெண்டு இருக்குது ஆத்மா அனாத்மா ரெண்டு இருக்குது ரெண்டு இருந்ததுன்னா என்னது துவைத்தம் அப்போ துவைத்தம் இருந்ததுன்னு சொன்னால் அது மாத்திரம் இல்லை துவைத்தம் இருந்துன்னா நான் அர்த்தம் நான் கஷ்டப்படுறதும் உண்மை நான் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதும் உண்மைங்கிறது ஆகிடும் அதெல்லாம் வந்து விடுபடுற மாதிரி தோற்றம் கஷ்டப்படுற மாதிரி தோற்றம் அப்படிங்கிறத சொல்லி நிலைநாட்டணும் அதுக்காக வேண்டி இப்படி சொல்கிறார் அடுத்தது பிரபஞ்சச்வம் சத்தியதா இந்த உலக வாழ்க்கை உண்மை இந்த உலக வாழ்க்கை உண்மை இடையில் சொல்கிறார் இப்படி எச்சா தர்க்கசாஸ்திரேன உக்தா இந்த மாதிரி தேக விபாகத்தினால் என்னாச்சு பிரபஞ்சத்துக்கு சத்தியம் இருக்குது இந்த வாழ்க்கை சத்தியம்தான் உண்மைதான் அப்படின்னு தர்க்கசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு தர்க்கசாஸ்திரம் மாத்திரம் இல்லை எல்லா துவைத சாஸ்திரங்களும் தர்க்கசாஸ்திரம் யோகசாஸ்திரம் மீமாசா சாஸ்திரம் எல்லா உர்வ மீமாசா சாஸ்திரம் விசிஷ்டாத்வைதாஸ்திரம் துவைத சித்தாந்த சாஸ்திரம் சைவ சித்தாந்த சாஸ்திரம் எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்கிறது இந்த உலக வாழ்க்கையும் உண்மை நாம் இதிலேருந்து விடுபடுறதுக்கு பண்ணுற முயற்சியும் உண்மை அதனால் விடுபடுறதும் உண்மை அப்படின்னா மறுபடியும் சிக்கிக்கோமா மாட்டோமாங்கிறதும் தெரியாது இப்படிதான் சொல்லணும் ஆகையினால் தர்க்கசாஸ்திரேன யதா உக்தா யதா தர்க்கசாஸ்திரேன ததா பிரபஞ்ச செய்வ சத்தியதா உக்தா தர்க்கசாஸ்திரத்தில் எதா தர்க்கசாஸ்திரேண உக்தா ததைவ தையே அப்படி வதந்தி எப்படி தர்க்கசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ ஆத்மானாத்ம விவேகம் பண்ணி ஆத்மாவும் சத்தியம் அனாத்மாவும் சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள் அதாவது பல்வேறு சாஸ்திர பண்டித்தர்கள் சொல்லுகிறார்கள் தத்தா கிம் புருஷார்த்ததா அதனால் என்ன புருஷார்த்தம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார் அதனால் என்ன புருஷார்த்தம் அப்படின்னு கேட்டால் பிரிச்சுருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ணுறது நான் உடம்பும் இருக்குது உடம்பும் இருக்குது உள்ளமும் இருக்கு நானும் இருக்கேன் அப்புறம் எல்லாமே இருக்குது எல்லாமே சத்து அப்படின்னு நினச்சா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்குறார் ஆக இதை மித்தியாத்வ நிச்சயம் பண்ணினாத்தான் பிரயோஜனம் மித்யாத்வ நிச்சயம் பண்ணலேன்னு சொன்னால் இது பிரயோஜனம் இல்லை நான் பேர் நிழல் வேறு நான் பேர் நிழல் வேறு நிழல் உண்மையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது நிழல் உண்மை இல்லை ஆனால் நான் பேர் நானும் உண்மை என் நிழலும் உண்மைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் நிழல் ஒரு பொய் நிழல் உண்மை அல்ல நானும் உண்மை நிழலும் உண்மைன்னா நிழல் ஒரு தோற்றம் உண்மை அல்ல அப்படி சொன்னா தான் என்னாகும்னா நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச சம்சாரமெல்லாம் சுகதுக்கங்கள்லாம் நம்மளை பாதிக்காது இல்லைன்னா இது அப்படியே இருக்குது இதில் என்ன பிரயோஜனம் இத்தனை நேரம் விசாரம் பண்ணி என்னையா பிரயோஜனம்னா விசாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் அவங்க சொல்கிறபடி விசாரம் பண்ணினால் பிரயோஜனம் கிடையாது கிம் புருஷார்த்ததா ஒரு புருஷார்த்தமும் இல்லை பயம் போகாது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது இருக்குது பா வாழ்க்கையில் எல்லாம் உண்மைன்னு சொன்னால் அந்த இன்பமும் உண்மை துன்பமும் உண்மைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் துன்பத்தை கண்டு பயப்படுவோம் இன்பத்தை விரும்புவோம் இதெல்லாம் நடக்கும் அதனால் என்ன பிரயோஜனம் கேட்குறாரு ஆ ஸ்லோகத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் இது ஆத்ம தேக விபாகேன பாகேனங்கிறத விபாகேன பிரபஞ்சச் செய்வ சத்தியதா ததா கேச்சனை வதந்தின்னு அர்த்தம் சில பேர் சொல்லுகிறார்கள் எதா தர்க்கசாஸ்திரேண தர்க்கசாஸ்திரத்தில் சொல் என்ன யதா வந்தால் ததா வரணும்னு ஒரு இது யா தர்க்கசாஸ்திரேண உக்தா ததா அன்னே அப்படி ஜனாக பலரும் இதை பற்றி பேசுகிறார்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் அதனால் பயன் ஒன்றும் இல்லை இதை வந்து பொய்ன்னு நிச்சயம் பண்ணலேன்னு சொன்னால் பயன் ஒன்றும் இல்லை அப்போ விவேகம் பண்ணி ஒரு எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்து என்ன பிரயோஜனம் எல்லாம் இருக்குது அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாத்தான் நமக்கு உண்மையை சார்ந்திருப்போம் உண்மை உண்மை அல்லாததை சார்ந்திருக்க மாட்டோம் அதில் தான் நமக்கு நிம்மதி இருக்குது ஆகையினால துவைத்தினால பிரயோஜனம் மோட்சம் கிடையாது துவைத்த ஜானத்தினால் மோக்ஷ சித்தி ஏற்படாது துவைத ஜானத்தினால் மோக்ஷித்தி ஏற்படாது அப்படி மோக் சித்தி ஏற்பட்டாலும் மறுபடியும் பந்தம் வராதுங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது இப்போ நான் வந்து ஈஸ்வரனை பூஜை பண்ணுறேன் ஈஸ்வரனை பூஜை பண்ணினோடனே ஈஸ்வரன் புண்ணிய பாபத்தை எல்லாம் சமப்படுத்தி என்னை வந்து ஜி உயிராகிய என்னை வந்து அவரிடத்துல சேர்த்துக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்தது ஏன் வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அவர்கிட்ட நான் பிரிஞ்சு வந்தேன்னு எப்போ பிரிஞ்சு வந்தேன்னு கேட்டால் என்ன பேசுகிறது காலம் சொல்ல முடியாது எப்போ பிரிஞ்சு எப்போ நான் கடவுளை விட்டு பிரிஞ்சு வந்தேன் அப்புறம் நான் கடவுளை அடையணும் கடவுளை அடையிறதுக்கு துவைத சித்தாந்தம் இது சொல்லுகிறது கடவுளை அடையணும் அவங்க ஒரு ஒருத்தரும் தர்க்கசாஸ்திரத்தில் பதார்த்த ஜானத்தினால் மோட்சமுங்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சமெல்லாம் சத்தியம் தான் சொல்லுகிறாரு அந்த கேவல ஜானத்தினால என்ன பிரயோஜனம் கேவல ஜானம்னா என்ன அர்த்தம் நம்ம நம்ம ஜானம் இல்லை அத்வைத ஜானம் இல்லை துவைத ஜானத்தினால என்ன பிரயோஜனம் ஆக ஈஸ்வரங்கிட்ட இருந்து நான் வந்துட்டேன் அப்படி ஒரு மதம் இருக்குல்லையே நீ இறைவனிடம் இருந்தாய் அப்புறம் நீ வந்து பிரிந்து விட்டாய் ராமன் சீதையை பிரிஞ்ச மாதிரி நீ வந்து பிரிந்து விட்டாய் அப்புறம் வந்து நீ இப்போ இங்கேருந்து இப்போ இருந்து நீ இப்போ ஒரு ஒரு படியாக வை நீ ஒரு அடி வச்சா அவர் பதினாறு அடி நடந்து வர்றார் நீ இன்னும் ரெண்டு மூணு நாலு அடி வச்சா அவர் இருபத்தாறு அடி வைப்பார் கை வைப்பார் அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ஜாயிண்ட் ஆகிடுவீங்க அப்புறம் பிரியவே மாட்டிங்க இது வந்து புத்தி இல்லாமல் கேட்கணும் கேட்க குறைவு கேட்கக்கூடாது நான் சேர்ந்து திரும்ப வந்து அவர்கிட்ட இருந்து நான் பிரிவேனாக மாட்டேனா நான் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னா அப்படிதான் எங்கள் பெரியவங்களாம் சொன்னாங்க நான் நம்பினேன் நீ நம்பு அப்படின்னு சொன்னால் அது ரேஷனலாக இல்லை லாஜிக்கலாகவோ யுக்திக்கோ நியாயமாகவோ அது படலை ஆகையினால தான் இந்த கேள்வி வருது அப்போ நம்ம இறைவனை விட்டு பிரிஞ்சோம் இறைவனை இறைவனிடத்தில் போய் சேரணும் இறையவன் இடத்துல சேர்றதான் மோக்ஷம் அப்படிங்கிற இந்த இது அப்புறம் தர்க்கசாஸ்திர சொல்கிற இந்த உலகத்தை பகுத்தறிஞ்சு இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா போகிறோம் தெரிஞ்சுட்டால் போகிறாரு எல்லாத்தையும் ஒரு வஸ்துவை புரிஞ்சுன்னு மற்ற வஸ்துவெல்லாம் நாம் நீக்கணும் அறிவால் இதை வந்து உண்மை அல்லனு சொல்லி தீர்மானம் பண்ணி அப்படி பண்ணலேன்னு சொன்னால் வம்பு இது உண்மையே கிடையாது அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணும் வேணாம் இப்படி கேட்கலாம் இது உண்மையும் தீர்மானம் பண்ணால் திரும்பவும் வந்துடாதா அப்படின்னு அப்படி வராது வராதுன்னா என்ன அர்த்தம்னா நீ இருக்கிறதான் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிற புதுசாக ஒன்றும் இல்லை எது பொய் எது மெய்யுங்கிறத விச்சாரம் பண்ணுற போதே அது யதார்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கிற இருக்கிறத தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர புதுசாக ஒன்று நமக்கு ஏற்படுற மாதிரி நமக்கு ஒரு தோற்றமே தவிர புதுசாக ஒன்றும் ஏற்படுறது இல்ல ஃபேக்ட புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் இத்தியாத் தேகாத்மத்துவம் நிவாரித்தம் இனிம் தேகபேதஸ் ஹியசம் ஸ்புடமுச்சே ேடமுதே அங்கே பாகேனார் இங்கே பேதேன இவ்வாறு இப்போ நாற்பத்தோரா ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இது ரெண்டு ஜகத்தும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் அப்படி போட்டுனீங்கன்னா தான் சிம்பிளாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச பாஷை அது பிரம்மமும் சத்தியம் ஜகத்தும் சத்தியம்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் ஆகையனால ஜெகத்தை மிச்சைன்னு சொல்லி நிரூபணம் பண்ணினால்தான் பிரயோஜனம் ஏற்படும் விசாரத்துக்கு பிரயோஜனம் ஏற்படும் இல்லை என்றால் பிரயோஜனம் ஏற்படாது இப்போ என்ன சொல்கிறார் இதி ஆத்ம தேக பேதேன இதுவரைக்கும் சொன்ன ஸ்லோகங்களின் வாயிலாக ஆத்ம தேக ஆத்மா தேகம் இந்த பிரிவு ஆத்ம அநாத்ம விவேகேனன்னு அர்த்தம் ஆத்மானாத்ம விவேகேன ஆத்மானாத்ம விவேகேன தேகாத்மத்வம் நிவாரித்தம் உடம்பு நான்கிற எண்ணமானது நீக்கப்பட்டது உடல் நான் என்னும் எண்ணம் நீக்கப்பட்டது தேகாத்மத்வம் நிவாரித்தம் தேகமே ஆத்மாங்கிற அந்த எண்ணமானது நீக்கப்பட்டது ஆக தேகம் வந்து என்னுடைய என்னால் அனுபவிக்கப்படுகிறது நான் தேகமல்ல அறியப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறது உணரப்படுகிறது எனவே நான் தேகமல்ல இதானியம் தேகபேதஸ்ய இந்த தேகத்துக்கு இப்பொழுது தேகபேதஸ்ய தேகபேதஸ்யன்னா உணர்வுக்கு சைதன்யத்துக்கு வேறாக இருக்கிற உடலுக்கு தேகபேதஸ்ய இந்த உடம்பு வேற அப்புறம் இந்த உடம்புக்கும் உணர்வுக்கும் இருக்கிற சம்பந்தம் உணர்வுக்கும் உடலுக்கும் இருக்கிற சம்பந்தம் உண்மையல்லன்னு சொல்ல போகிறோம் உணர்வு வேறு உடல் வேறு உணர்வை சார்ந்து உடல் இருக்கிறது இப்படிலாம் நாம் சொல்கிறோம் இந்த வந்து ஒரு உப தான் சொல்லிக் கொடுத்தோம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அதை நீக்க போகிறோம் அதுதான் சொல்கிறார் தேக பேதஸ் ஹசத்வம் ஸ்புடம் உச்சியத்தே நம்ம எல்லாருடைய தேகங்களுக்கும் பேதங்கள்லாம் இருக்குது உணர்வுக்கும் தேகத்துக்கும் பேதம் இருக்குது இந்த தேகபேதமானது உண்மையல்ல என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது தேகபேதமானது உண்மையல்ல என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது அசத்வம் அசத்வம்னா இருப்பற்ற தன்மை உணர்வுக்கு வேறாக சைதன்யத்துக்கு வேறாக ஆத்மாவுக்கு வேறாக இருப்பற்றது அசத்வம் ஸ்புடமுச்சியத்தை ஸ்புட தெளிவாக சொல்லப்படுகிறது ஆத்மானாத்ம விவேகத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் தேகாத்ம புத்தியை நீக்கிறதுல தான் பிரயோஜனம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த தேகாத்ம புத்திங்கிறது மித்யா தேகாத்ம புத்தி மித்யா தேகம் ஆத்மா இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் தேகம் இருக்கே அப்படின்னு சொன்னால் ஆத் தேகம் நான் இல்லை ஆனால் தேகம் இருக்கே ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடி பட் பாடி இஸ் தேர்னா நான் உடலை உடையவனாக இருக்கிறேன் உடல் நான் அல்ல ஆனால் உடல் என்னுட என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னா உடல் உன்னுடையதாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப்போகிறோம் உடல் வேறு உணர்வு வேறு என்று சொல்லப்பட்டது உணர்வு உடலை உடையதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது அப்படியானால் உணர்வு என்று ஒன்றும் உண உடல் என்றும் இரண்டு இருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் தான் சொல்ல போகிறேன் அந்த உடல் வேற்றுமை உண்மையல்ல என்பதை இப்பொழுது தெளிவாகச் சொல்லப் போகிறேன் உடல் வேற்றுமையானது உண்மையல்ல என்பதை இப்பொழுது தெளிவாக சொல்லப் போகிறேன் ஸ்புடம் உச்சியே உள்ளவாறு சொல்லப் போகிறேன் அடுத்த ஸ்லோக் சைதன்யஸ் ஏக்க युक्तो भेदो युक्तो यथा। ஜீத்தம் மூஷா ரஜிரைத் ஜீவ்சேயம் ரஜ்பிரஹோய்சைதயத் சைதன்யம் அத்வைத்த ரூபமாக இருக்கிறது அப்படின்னு இப்போ சொல்ல போகிறோம் இதனால ஏகரூபத்வாத் ஒன்றாக இருப்பதால் எப்படி சைதன்யம் ஒன்றாக இருக்கிறதுன்னா எல்லாவற்றிலும் என்ன சொல்கிறோம் முதல்ல அன்னைக்கு அன்னைக்கு வகுப்பில் சொன்னேன் எல்லாம் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொன்னேன் இருக்கிறதுங்கிறது சத்து இப்போ வந்து மைக் இருக்கிறது டேபிள் இருக்கிறது புஸ்தகம் இருக்கிறது இப்படியே எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம் புஸ்தகம் இருக்கிறது சொன்னேன் இல்லையா பூமி இருக்கிறது ஜலம் இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது வாய் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது அந்த இருப்புங்கிறது சத்து அது வந்து மெய்ப்பொருளை குறிக்கிறதுன்னு சொன்னேன் இப்போ இன்னொரு இது சொல்கிறோம் ஏக்கரூபத்வாத் சைத்தன்யசிய ஏக்கரூபத்வாத்னா எல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ இப்போ என்ன சொல்கிறோம் எனக்கு மைக்கு விளங்குகிறது இருக்கிறதுன்னு சொன்னது அது சத்து விளங்குகிறதுன்னா உணர்வுது சைத்தன்யம் ஆக விளங்குகிறது மைக்கு விளங்குகிறது இருக்கிறது இருக்கிறது என்பது விளங்குகிறது டேபிள் விளங்குகிறது புஸ்தகம் விளங்குகிறது பூமி விளங்குகிறது நீ விளங்குகிறாய் நான் விளங்குகிறேன் அப்போ விளங்குகிறதுனா பிரகாசத்தேன் சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் இதம் பிரகாசத்தே தற்பிரகாசத்தே சர்வம் பிரகாசத்தே ஆக பூமி இருக்கிறது பூமி விளங்குகிறது தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் விளங்குகிறது எது விளங்குகிறதோ அது இருக்கிறது எது இருக்கிறதோ அது விளங்குகிறது ஆகவே இருப்பும் விளக்கமும் ஒன்றே ஆ ஏக்கரூபத்துவாத் எல்லா வஸ்துக்கள்லையும் சைதன்யம் ஏக்கரூபங்கிற ஏக்கரூபத்துவாது பேதா ந கருகிச்சித்து பேதா யுக்தா வேற்றுமை என்பது பொருந்தாது எல்லாவற்றிலும் சைதன்யம் இருப்பதால் வேற்றுமை என்பது பொருந்தாது சைதன்யம் ஒன்றாயிருப்பதால் சைதன்யமின்றி எதுவும் விளங்காததால் எதுவும் விளங்காததால் வேற்றுமை என்பது இல்லை வேற்றுமை என்பது பொருத்தமற்றது ந கருகிச்சித்து யுக் பேதகா சிறிதும் கூட வேற்றுமை பொருந்தாது இப்போ வேற்றுமைங்கிறதே கிடையாதுங்கிற வேற்றுமைங்கிறதே பொருந்தாது வேற்றுமைங்கிறது அறியாமைனால் சொல்கிறது வேற்றுமைங்கிறது உண்மையானது அல்ல ஏன்னா எல்லாமே சைத்தன்யமாக இருக்கிறதுனால சைத்தன்யத்துக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லாததுனால நமக்கெல்லாம் நாமரூபங்கள் எல்லாம் சைத்தன்யந்தான் வியாபிச்சிருக்கு சைதன்யம் இல்லைன்னா நாமரூபங்கள்லாம் விளங்காது நாமரூபங்களாகிய வேற்றுமையெல்லாம் உண்மை அல்ல பொருந்தாது அப்படிங்கிறார் அப்பன்னா ஜீவன் உயிரை தனியாக வச்சுக்கலாமா அப்படின்னா ஏதாவது உடம்பு வேறே உயிர் வேறே உணர்வு வேறேன்னு வச்சுக்கலாமா உணர்வு கன்னியமாக உயிரும் அல்ல அதான் சொல்றார் ஜீவத்வஞ்ச மிருஷாக்நேயம் என்ன அர்த்தம் இந்த ஜீவன் என்பதையும் பொய் என்றே அறிய வேண்டும் உயிர் என்பது ஒரு பொய் அறிவுக்கு பொய் நமக்கு வேணால் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் கர்மகாண்டத்தில் அது சத்தியமாக சொல்லப்பட்டிருக்கலாம் கர்ம காண்டத்தில் ஜெகத் சத்தியத்தோட ஒத்துக்கொண்டு பேசப்பட்டிருக்கு வேற்றுமைகளை ஏற்றுக்கொண்டு கர்மகாண்டம் பேசி இருக்கிறது ஞான காண்டம் அப்படி பேசலை ஆக ஜீவத்வஞ்சம் ரிஷாக்னேயம் ஜீவனையும் பொய்யென்றே அறிய வேண்டும் உடலை பொய்யென்று அறிவதைப் போலவே உயிரையும் பொய்யென்று அறிய வேண்டும் இதுதான் அத்வைதிகளைத் தவிர மற்றவங்களுக்கு பிடிக்காதது எல்லா ஜீவன் நான் ஒரு ஜீவன் நீங்கள் ஒரு ஜீவன் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க அவங்க நம்ம அதாவது இண்டிவிஜுவாலிட்டின்னால் என்ன ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக அகங்காரம் இருக்குது நான் நான் நான்னு சொல்லி தனித்தனியாக உடம்போட சேர்த்து தானே இருக்குது உடம்பை விட்டு இருக்கா ஆழ்ந்த தூக்கத்தில் எங்கே இருக்கு அகங்காரம் இல்லை ஆனால் முழித்த உடனே இருக்கிற இதை போய் உண்மையு நினச்சிக்கிறாங்க தூக்கத்தில் இருக்கிற அனுபவத்தை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது தூக்கத்தில் இருக்கிற அனுபவத்தை நம்ம மறுக்க முடியாது அங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஜீவத்துவமும் கிடையாது அந்த தனித்தன்மை தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டின்னு பேர் இந்த முழிச்சா தான் இந்த இண்டிவிஜுவாலிட்டி தூங்கினா இண்டிவிஜுவாலிட்டி காணாமல் போயிடுது நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறேன் தனித்தன்மை தமிழில் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு அகங்காரகான் தான் பேர் அதைத்தான் இன்னொரு பாஷையில் ஜீவன் சொல்கிறோம் உயிர்னு பேர் இந்த உயிர் உயிர்னு சொல்லிட்டோம்னா நான் ஒரு உயிர் நீ ஒரு உயிர் புல் ஒரு உயிர் புலி ஒரு உயிர் அதுக்குள்ள உயிர் இருக்குது உயிர் வந்து தனித்தனியாக இருக்குது உயிர்கள் பல பல உயிர்களுக்கு பல உள்ளங்கள் இருக்கின்றன பல உள்ளங்களுக்கு பல உடல்கள் இருக்கின்றன பல உடல்களுக்கு பல உறவுகள் இருக்கின்றன அப்புறம் இன்பமும் இருக்கின்றன துன்பமும் இருக்கின்றன அப்படியே சொன்னோம்மாண்ணா இங்கே என்ன சொல்கிறாரது அது உண்மை அல்ல அப்படி சொல்லக்கூடாது அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் உண்மைன்னு இதே தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்போம் நீங்கள் எந்த கட்சிக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ சேர்ந்துக்கோங்க நான் இந்த ரெண்டு கட்சியும் சொல்லிவிடுவேன் நமக்கு இந்த கட்சி தான் சரி வரும் அதாவது நான் நம்ம இன்னும் விழிச்சுன்னு இருக்கிற போதாக நம்ம விழிச்சுன்னு இருக்கிற விஷயத்தை வச்சுன்னு பேசிக்கிறோம் நான் உண்மை என்னுடைய தனித்தன்மையும் உண்மை நான் அனுபவிக்கிற இன்பமும் உண்மை நான் அனுபவிக்கிற துன்பமும் உண்மை நான் கடவுளை வழிபடுவதும் உண்மை வகுப்புக்கு போவதும் உண்மை நான் அந்த கடவுளை நான் வந்து தியானம் பண்ணுவதும் உண்மை அதனால் அவர் எனக்கு மனசாந்தி கொடுப்பதும் உண்மை அதற்கு பிறகு நாளாக நாளாக என் கூடுவதும் உண்மை அதற்கு பிறகு ஒரு நாள் நான் மனமற்ற நிலையிலே நான் சமாதியிலே ஆழ்ந்தேன் அதுவும் உண்மை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படியே இருக்கட்டும் ததாஸ்து உன் கட்சி அப்படி இருந்தால் அப்படியே வச்சுக்கோ நாங்கள் வந்து இதை வந்து விடமாட்டோம் விசாரம் பண்ணியே தீர்வோம் எங்களுக்கு ஸ்ருதி பலம் இருக்குது யுக்தி பலம் இருக்குது அப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம் ஜீவத்வஞ்சம் ரிஷாக்னேயம் இதை கேட்ட உடனே அப்படியே துவைத்திகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் ஜீவத்வஞ்ச மிருஷாஜ்நேயம் ஜீவத்தையும் ஜீவனையும் பொய் என்றே அறிய வேண்டும் எப்படின்னா ரஜவ் சர்பகிரஹோ யஜா கயிற்றில் பாம்பை போல கயிற்றில் பாம்பை போல இது உதாரணம் நீ உணர்வில் உயிரை கற்பிக்கிறாய் உணர்வில் உயிரை கற்பிக்கிறாய் அறியாமையால் கற்பிக்கிறாய் உண்மையில் இல்லை என்பது கருத்து ரஜ்ஜோ சர்ப்ப கிரகோ எதான் எப்படி கயிற்றில் பாம்பானது உண்மை அல்லவோ கரில் கயிற்றில் கற்பிக்கப்படும் பாம்பானது உண்மை அல்லவோ அப்படி உணர்வில் கற்பிக்கப்படும் உயிர்களும் உண்மையல்ல என்பதை நீ உணர வேண்டும் உணர்வில் கற்பிக்கப்படும் உயிர்களும் உண்மையல்ல என்று நீ உணர வேண்டும் அடுத்த ஸ்லோகம் ரஜ்ஜுவாத்வு சர்ணீ பத்வச்சி சாட்சாத் விஷ்வாக்கேண ரஜ்ஜுவஜ்ஜு சரிணி பி திதி சாட்சா விஷ்வாக்கே இந்த விஷயம் இதுதான் எப்படி கயிற்றில் ஒரு க்ஷணத்தில் பாம்பு தோன்றுகிறதோ அந்த நமக்கு சரியாக கவனிக்காதனால பாம்பு தோன்றுகிறதோ அப்படி இந்த சைதன்யம் பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது சைதன்யம் பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது அதுதான் இந்த ஸ்லோகம் ரஜ்வக்ஞானாத் ரஜ்ருகி சர்ப்பிணி சர்ப்பிணின்னா இது பெண் பாம்பு அது ஆண்பாம்பு பெண்பாம்புன்னா சர்ப்பிணி சர்பகா சர்ப்பிணி க்ஷணே நெய்வ ஒரு க்ஷணத்தில் நமக்கு எப்படி தோன்றுகிறது கயிறு பாம்பாக தோன்றுகிறது இங்கேருந்து இங்கே நடந்து போகிறீங்க ஆசிரமம் நிறைய மரங்கள்லாம் செடி கொடிகள்லாம் இருக்குது அங்கங்கே லைட்டு வேறு பெருசாக இல்லை ரொம்ப சின்ன சின்னதாக தான் லைட்டு எரியிறது அப்போ அந்த கயிறை பார்த்த உடனே ஒருவேளை இது பாம்பாக இருக்குமோன்னு தோன்றா என்ன பண்ணுறது அப்புறம் உடனே டார்ச் லைட் அடித்து பார்க்கணும் ஏதாவது பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் உடனே அங்கே இல்லைன்னு அது இருக்கோன்னு இருந்தால் பயம் அதனால் நிவர்த்தி அங்கேருந்து போகிடலாமா இல்லாட்டி சுற்றி போகலாமா அங்கே போனாலும் அங்கேயும் பயமாக தான் இருக்குது அப்படி தோன்றுகிறது அதுதான் சொல்வார் ரஜ்ஜு அக்ஞானாத் ரஜ்ஜு அக்ஞானாத் கயிற்றை அறியாமையினால் க்ணேன ஏவ கஷணேன ஏவ ஒரு கஷணத்தில்த்தில் ரஜுர்கி சர்ப்பிணி பாதி கயிறே பாம்பாக காட்சி அளிக்கிறது எத்வத் எப்படியோ எத்வத்துனா எப்படியோன்னு அர்த்தம் எத்வத்து ரஜ்வஜானாத் க்ஷனேன ரஜ்ஜுர்கி சர்ப்பிணி பாதி எத்வத் எத்வத்தை எப்படி வேணாலும் போடலாம் முன்னாடி வேணாலும் போட்டுக்கலாம் எத்வத்னா எப்படியோ தத்வத் அதைப்போலவே திதிச்சி கேவலா சிதி கேவலா சித்தி விஸ்வாக்காரேண சாட்சாதி அப்படி போடலாம் தத்வது அதை போல சித்தி நாம கேவலாச்சி சைத்தன்யம் ஒன்றே கேவலாச்சி நைத்தி சித்தைத்தியத்துக்கு தான் அப்படி பேர் சித்தி சித்தன விஷ்வாக்கேண விஷ்வாக்கேண புருஷய வேதம் விஷ்வம் கர்மோரமே தோ வேதன सर्वं विश्वं परामृतं சோவிதிரி விக்கிர்த்திஹ சோமிய புருஷையம் விம் கர்மோரமண்ட் இந்த பிரபஞ்சம் கர்ம எல்லாம் மேஷாந்த அஹ்தேவாச்சி விஷ்வ விஷ்வாரே நபஞ்சமாக விஸ்வமாக விதம் ஸ்வயத்தை விஸ்வம் பல்வேறு பொருள்களாக காட்சி அளிக்கிறது வேற்றுமை வடிவமாக காட்சி அளிக்கிறது நேரடியாக தோன்றுகிறது சாட்சாத் கரிஷிய சாட்சாத் விஸ்வாக்காரேன பவர்த்து நேரடியாக விஸ்வாக்காரமாகவும் தோன்றுகிறது தவது கேவலாச்சி சாட்சாத் விஸ்வாக்காரேன பதி அப்படின் சொல்லலாம் ஆஹா இது சாரம் அவ்வளோதான் கயிறை அறியாமையினால் கயிற்றில் எப்படி பாம்பு தோன்றுகிறதோ அப்படி அத்வைத சைதன்யத்தில் இந்த மாய பிரபஞ்சம் தோன்றுகிறது காட்சி அளிக்கிறது காணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் உபாதானம் பிரபஞ்சஸ்ய ब्रह्मणो न्यन्न विद्यते तस्मात् सर्वप्रपंचो यम् ब्रह्मई वास्तिन चेतरत उपादानं प्रपंचस्य ब्रह्मणो न्यन्न विद्यते तस्मात् सर्वप्रपंचो यम् பிரம்மை அஸ்தினே தரத்து இப்போ நம்ம முதல்ல படித்ததில் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் உபாதானம் கிமஸ்தீக அப்படின்னு படித்தோம் உபாதானம் கிமஸ்தீக பதினாலாவது ஸ்லோகமும் பாருங்கள் அந்த ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும் சொல்லப்போனால் இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தினுடைய விளக்கம்தான் பதினேழாவது ஸ்லோகத்திலருந்து நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பதிமூணாவது ஸ்லோகத்தினுடைய விளக்கம்தான் பதினேழு முதல் நாற்பது வரை அஜ்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரபிலீயத்தேங்கிறது தான் இப்போ இருக்கோம் நாம் இப்போ நாம் படிச்சுட்டு இருக்கிறது அஜ்ஞானேன பிரபவம் சர்வம் அஜ்யான பிரபவம் சர்வம் ஞானேன பிரபிலீயத்தே 15 ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் ஏத்தையோர் எதுபாதானம் ஏக்கம் சூக்மம் சதவியயம் எசைவ மிருத்கட்டாதீனாம் விசார சோயமீதா 15 ஸ்லோகத்தில் பார்த்ததுனுடைய விஷயந்தான் இப்போ நாம் பார்க்குறது இங்கே ஆக உபாதானம் கிமஸ்தீகங்கிற பன்னெண்டாவது ஸ்லோகத்தினுடைய கேள்விக்கும் பதினஞ்சாவது ஸ்லோகத்துக்கும் இப்போ நாம் பார்க்குற இந்த ஸ்லோகம் விளக்கமாக அமைகிறது உபாதானம் பிரபஞ்சஸ்ய ஸ்லோகத்தோட விஷயம் பிரபஞ்சத்துக்கு விவர்த்தோபாதானம் பிரம்மன்தான் பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றும் கிடையாது ஆக இந்த ஜகத்தே என்னது இந்த ஜகத்து பிரம்மனே தான் பிரம்மனுக்கு வேறாக கிடையாது தங்கத்துக்கு வேறாக நகைகள் இல்லை தண்ணீருக்கு வேறாக அலைகள் இல்லை என்பதை போல பிரம்மத்துக்கு வேறாக எந்த வஸ்துவும் இல்லை வேற்றுமை உண்மை இல்லைன்ன உபஞ்சோோன வித்தியா பிரபஞ்ச உபதனா வித்தியா பிரி இப்படி படிக்கணும் அந் பிரபஞ்ச உபதனம் நேரத்தை ப்ரமணா அந் பிரபஞ்சஸ உபாதானம் நவித்தியது பிரம்மத்திற்கு வேறாக பிரபஞ்சத்திற்கு உபாதானம் இல்லை தண்ணீருக்கு வேறாக அலைகளுக்கு இருப்பு இல்லை தண்ணீருக்கு வேறாக அலைகளுக்கு இருப்பு இல்லை தங்கத்துக்கு வேறாக நகைகளுக்கு இருப்பு இல்லை என்பதை போல மெய்ப்பொருளுக்கு வேறாக மெய்ப்பொருளுக்கு வேறாக பொய்பொருளுக்கு இருப்பு இல்லை பொய்பொருளுக்கு இருப்பு இல்லை இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு போட்டுங்கோ அது பொய்ப்பொருள் நான் சொன்னேன் பிரம்மத்துக்கு வேறாக மெய்ப்பொருளுக்கு வேறாக பிரபஞ்சத்திற்கு இருப்பு இல்லை அந்நத்து ந வித்தது தஸ்மாத் எனவே இது ஒரு ஸ்டேட்மெண்ட் யன்ன அயத்து பிரபஞ்ச உபத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாறி தனவே அயப்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா அனுபவிக்கிற எல்லா மே பிரம்மத்துக்கு வேறாக இல்லை பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் கரண்டியும் பிரம்மம் கரண்டியில் இருக்கும் ஹவிஸ்ஸும் அந்த கரண்டியினால் ஹோமம் செய்பவனும் பிரம்மம் அந்த ஹோமத்திற்கு ஹோமத்திற்கு பொருளாக இருக்கிற அக்னியும் பிரம்மம் அதனால் கிடைக்கும் பலனும் பிரம்மம் சர்வம் பிரம்மமயம் சர்வத்திர பிரம்ம தரிசனம் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது கோவிலில் சுவாமி பிரதிஷ்ட பண்ணியிருக்கு அப்போ நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுறாங்க ஒரு நாஸ்திகன் என்ன சொல்கிறான் ஏன் இந்த கல்லை கும்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறான் நாஸ்திகன் கேட்குறான் இல்லாட்டி மற்ற மதவாதிகளும் கேட்கலாம் எது கல்லை கும்பிடுறீங்க கல்லையும் மண் அங்கெல்லாம் செம்பு வச்சுருக்காங்க செம்பில் என்னமோ வச்சுருக்காங்க ஏதோ ஃபார்ம் ஃபார்மாக இருக்குது அதை கும்பிட்றாங்க இல்லைப்பா நான் வந்து கடவுளை கும்பிட்றேன் அப்படின்னு நீ கல்லை தான் ஏன் கும்பிட்டுருக்கு இது கல்லாக இல்லையா அதை சொல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் நம்ம ஆமாம் இது கல் தான் ஆனால் கல்லில் நாம் கடவுளை பாவனை பண்ணுறோம் அறிவுபூர்வமாக பாவனை பண்ணுறோம் கயிற்றில் பாம்ப அறியாமையினால் பார்க்குறோம் கயிற்றில் பாம்ப அறியாமையினால் பார்க்குறோம் ஆனால் இங்கே கல்லில் கடவுளை பார்க்கறதுங்கிறது நம்ம அறிவுபூர்வமாக பார்க்குறோம் நாம தான் தெரியும் நமக்கு தான் தெரியும் இந்த கல் எங்கேருந்து வாங்கினதுன்னு தெரியும் எங்கே வந்து இது பண்ணினது எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம கல்லை வந்து கல்லாக நினைக்கல அதை பகவானாக நினைக்கிறேன் சர்வ இருக்கிற பகவானை அங்கே எழுந்தருளை பண்ணி இது பண்ணியிருக்கோம் இப்போது தட்சிணாமூர்த்திங்கிறது தட்சிணாமூர்த்திங்கிறது நம்ம பாவனை விவகார திருஷ்டியில் அது கல்லாக இல்லையா விவகார திருஷ்டியில் கல் ஞானபூர்வக அத்தியாசம்தான் ஈஸ்வரன் நம்ம வந்து பிராவாஹித்தோபவா ஸ்தாபித்தோபவா சந்நிஹித்தோபவா அஸ்மின் பிம்பே தட்சிணாமூர்த்தி தேவம் தியாயாமி ஆவாகையாமி அப்படின்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறதுனால நம்ம கல்லுங்கிற அந்த எண்ணமே நமக்கு வராது நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து ஈஸ்வர புத்தி தான் ஈஸ்வர புத்தியோடு தான் அதை பார்க்குறோம் மரியாதையெல்லாம் பண்ணுறோம் ஒரு கயிறு பாம்பு உதாரணம் இருக்கே அதையும் சொல்கிறேன் பாம்பு உண்மையாக கயிறு உண்மையாக கயிறுக்கு ஆதாரமான தூய இருப்பு உண்மையான்னு கேட்டால் என்ன சொல்கிறது தூய இருப்பு ஆக அந்த தூய இருப்புக்கு தான் இன்னொரு பேர் பிரம்மான்னு பேர் அது பிரம்மம் கயிறு கைவல்ல ஒரு நல்ல விசாரம் இருக்குது அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் அதிஷ்டானம்ங்கிறது வந்து பிரம்மன் கயிறுங்கிறது ஆசிரயம் பாம்புங்கிறது அத்தியாசம் வீடு தான் பாருங்க அதிஷ்டானங்கிறது பிரம்மன் கயிறுங்கிறது ஆசிரயம் பாம்புங்கிறது அத்தியாசம் இப்போ நான் பிரம்ம நான் நான் ஒரு வார்த்தைகாசு அஹம் பிரம்ம அஹம் பிரம்ம அஹம் பிரம்மாங்கிறது அதிஷ்டானம் அஹம் மனுஷ அஹம் மனுஷ அஹம் மனுஷங்கிறது ஆசிரியம் அஹம் சன்னியசி அத்தியாசம் அத்தியாசம் சன்னியாசிங்கிறது அத்தியாசம் நான் தமிழங்கிறது அத்தியாசம் ஜாதியை சொன்னால் அத்தியாசம் என்ன பண்ணுறது இப்படி தான் நிறைய நீங்கள் வேலை பண்ணணும் ஒன்று ஒன்றுலேயும் இப்படி யோசித்து பார்க்கணும் அப்போ தான் அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் அத்தியாசம் உங்களுக்கு அனுபவமாக இருக்கும் அத்தியாசம் அனுபவமாக இருக்கும் ஆசிரயமும் அனுபவமாக இருக்கும் ஆனால் அதிஷ்டானம் அறிவுனால் தான் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சர்வம் பிரம்மன்னு சொன்னால் என்னர்த்தம் சர்வ அத்தியாச ஆசிரிய அதிஷ்டானம் பிரம்ம இப்போ தட்சிணாமூர்த்தி விக்கிரமம் வந்து பிரம்மமாக இல்லையா அங்கே இருக்கிற வாசப்படி பிரம்மமாக இல்லையா கதவு பிரம்மமாக இல்லையா எல்லாம் பிரம்மன் தான் ஆஹா பிரம்மன்கிறது வந்து அதிஷ்டானம் கல்லுங்கிறது ஆசிரயம் தட்சிணாமூர்த்தி தேவகாங்கிறது அத்தியாசம் ஞானபூர்வக அத்தியாசம் பிளான் பண்ணி கற்பனை பண்ணியிருக்கோம் இப்படி புரிஞ்சுக்கணும் நான் வந்து சன்னியாசியா நான் வந்து மனிதனா நான் வந்து உணர்வா அப்படின்னு கேட்டால் உணர்வு தான் உணர்வுக்கு அந்நியமாக உணர்வு ஆக உணர்வுக்கு அந்நியமாக உணரப்படுபவைகள் எதுவும் இல்லை அதுதான் இந்த ஸ்லோகத்தோட சாரம் தஸ்மாத்து எனவே அயம் சர்வ பிரபஞ்சா பிரம்மமே ஸ்க்ரீனே சினிமாவாக காட்சி அளிப்பதைப் போல் சினிமாவாக காட்சி அளிப்பதைப் தண்ணீரே அலைகளாக காட்சி அளிப்பதைப் போல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் மனசில் அது தெரிய ப்யூர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது புரிஞ்சிக்கிறது தான் நீங்கள் இதை கண்ணை மூடியெல்லாம் யோசிக்கக்கூடாது கண்ணை திறந்துண்டே யோசிங்க ஓடனா அப்புறம் கண்ணை முடிக்கோங்க கிளாஸ் முடிஞ்சப்புறம் ஆஹா பிரம்மணா அந்நிய ந வித்தியத்து தஸ்மாத் எனவே அயம் சர்வ பிரபஞ்சா நம் நாம் அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எல்லாம் விண்ணாகி மண்ணாகி அத்தனையும் வித்தனையும் வேறாகி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆழெண்ணை கொண்டாய் போற்றினா சொல்கிறோம் இல்லையா அது மாத்திரம் வானாகி மண்ணாகி அந்த பாட்டு நல்லது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்று சொல்லி வாழ்த்துவனை வாழ்த்துபவன் யார் வாழ்த்தப்படுபவன் யார் ஒன்றும் இல்லை ஆகையினால் பிரம்மம் மட்டுமே இருக்கிறது ஆனால் நமக்கு விவகாரத்தில் எப்படியோ கொஞ்சம் இந்த வேத புத்தியோட மெயின்டைன் பண்ணிட்டுருப்போம் நமக்கு வேத புத்தி இருந்தால் தான் என்னது லைஃப் வந்து இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க இதுதான் ட்ரை வேதாந்தம் வாங்க அப்போ வெட்டு வேதாந்தம்னு ஒன்று இருக்குது ஈர வேதாந்தம் வரட்டு வேதாந்தம் அப்போ என்னென்ன இதெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை இங்கேனா கொஞ்சம் இதாக பாடலாம் ஆடாது அசங்காது வா வாங்கலாம் ஒரு நாளைக்கு ஓடி ஓடி வாங்குகிறாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு ஆடாத அசங்காது வாங்குறாங்க அவன் என்னதான் முன்வாம்பான் ஓடுறதா சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு சரி ஓடி வரேங்கிறார் அவர் அப்புறம் உடனே வந்து ஆடாது அசங்காது வா வா சரிப்பா அப்படியே வந்துவிட்டேன் ஏன்னா நம்ம சொன்னதெல்லாம் அவர் கேட்கணும் அட்லீஸ்ட் அதாவது அவர் கேட்குறாரோ இல்லையோ கேட்குற மாதிரி நினச்சின்ட்டு இருக்கணும் அப்படி நமக்கு ஒரு பாவனை ஆக பிரம்ம அதாவது இந்த உணர்ச்சிகளுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ம விவகாரத்தில் இந்த வேதாந்தம் புரிஞ்சதுக்கு பிறகு துவைத்தம் ஒன்றும் பண்ணாது பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி வேதாந்தம் புரிஞ்சதுக்கு பிறகு இந்த துவைத்த விவகாரம் இருக்கு நீங்கள் ஆடாத வாங்கு பாடுங்கோ ஆடிண்டே வாங்கு பாடுங்கோ என்ன பண்ணால் பாடிக்கோங்க துவைத்தம் மோகாய போதாத் பிராக் ஞானம் வருவதற்கு முன்பு துவைதம் மோகத்தை உண்டு பண்ணும் போதே प्राप्ते, மனிஷையா நல்ல விசாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் பக்தியர்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம்னா பக்திக்காக இந்த துவைதத்தை கற்பனை பண்ணிண்டு ராத்திரி சத்சங்கத்தில் என்ன பாடுறோம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ஒரே பாட்டாக பாடின்னு எல்லாம் கிருஷ்ணரை பற்றி முருகனை பற்றி கணவல்ல இதுவென்று என்ன வாழ்வென்று சொல்வாயே நீங்கள் படிக்கிறதெல்லாம் கனவுன்னு அங்கே பாட்டு பாடுறபோது என்னென்னா கனவல்ல வாழ்வென்று சொல்வாயே அப்படி பாட்டு அது எனக்கு இன்னும் புரியல அந்த வார்த்தை யோசிச்சுட்டு தான் இருக்கேன் கணவல்லேங்கிற கடவுள் எப்படி பாருங்கள் இங்கே படிக்கிறதெல்லாம் என்னது கனவுன்னு பிடிக்கிறது ஆகையினால் வேதாந்தம் அதாவது வேதாந்தைத்தம் அத்வை அத்வைத்தம் புரிஞ்ச பிறகு துவைத்தத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கடினம் கிடையாது அத்வைதம் நல்லா புரியணும் அத்வைதம் நன்றாக புரிஞ்சாச்சுன்னா துவைத்தம் பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி இது ஒன்றும் நம்மளை தாக்காது இந்த இன்பத்துக்கும் நாம் மயங்க மாட்டோம் துன்பத்துக்கும் நாம் மயங்க மாட்டோம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எதுவும் நம்மை தாக்காது ஏன்னா இன்பமும் உண்மையல்ல துன்பமும் உண்மையல்ல அப்படிங்கிற ஞானம் பலமாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது நாளைக்கு பார்ப்போம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்த ஜே நமஹா ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த